இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் பெண் மருத்துவர் சமூக போராளி தமிழார்வலர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்று மருத்துவ சேவையாற்றினார் இவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருக்கோகர்ணம் என்ற இடத்தில் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்து ஆறு ஆம் ஆண்டு நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார் இவரது தந்தையார் நாராயணசாமி பிரபல வழக்கறிஞர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தாயார் சந்திரம்மாள் பிரபல பாடகர் இசைவேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இவரின் தங்கைகள் சுந்தரம்மாள் நல்லமுத்து மற்றும் இவரின் தம்பி இராமையா ஆவர் திருமணத்தில் ஆர்வம் இல்லை அவருடைய விருப்பம் படிப்பிலும் சமூக பணியிலும் இருந்தது இருப்பினும் சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையை மனத்தில் கொண்டு திருமணத்திற்கு சம்மதித்தார் அவருடைய கணவர்டி சுந்தரெட்டி அடையாற்றில் அன்னிபெசன் அம்மையாரால் நிறுவப்பட்ட பிரம்மனான சபையில் மூட நம்பிக்கைகள் அர்த்தமற்ற சடங்குகள் ஆகியவற்றை தவிர்த்து திருமணங்களை நடத்தி வந்ததார் அங்கேதான் முத்துலட்சுமி சுந்தரரெட்டி திருமணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்தது இவருக்கு இரண்டு மகன்கள் இராம் மோகன் திட்டக்குழுவின் இயக்குநராக பணியாற்றினார் இரண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தி தாய் தந்தையைப் போல ஒரு மருத்துவர் புற்றுநோய் நிபுணராக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிர்வகித்து வருகிறார் இந்தி மொழி கிளர்ச்சியில் பங்கு தமிழ் இசை இயக்கம் தமிழ் வளர்ச்சி தமிழ் பணிகள் செய்தார் மாத இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்திரீ தருமம் என்னும் மாத இதழின் ஆசிரியராக விளங்கினார் ஆயிரத்து ஆம் ஆண்டு நாற்பத்தி நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்சு நாட்டு தலைநகர் பாரீசில் நடைபெற்றது அதில் இந்தியாவின் சார்பில் முத்துலட்சுமி ரெட்டி கலந்து கொண்டார் அப்போது அவர் நிகழ்த்திய சொற்பொழிவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் முன்னேற வேண்டும் பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்னும் பெருமையை பெற்றவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் என்னும் பெருமையும் இவருக்கு உண்டு அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் மூலம் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பதவியில் இருந்த ஐந்தாண்டுகளில் சில புரட்சி சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார் அவற்றில் தேவதாசி முறை ஒழிப்பு இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் பால்ய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் போன்ற சில குறிப்பிடத்தக்கவை அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைந்துள்ள இதனை அமைத்தவர் முத்துலட்சுமி சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க பலவிதங்களிலும் நிதி திரட்டினார் இன்று புற்று நோயாளிகளுக்கு புகலிடமாக வெள்கும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அடிக்கல் நாட்டினார்